சிவசாச்சாரியமியம் அமாரியப்பந்தேபரம் அஜுசர்ப்ப ஜுத்தம் பத்தமசத்தையேர तथा விஷ்விஷிக்கே ரயேர்நீலத்தாம்ப यथा जगदिदं भाति तथा सत्यमिवाद्वये स्फटिके रक्तता मिथ्या मृषाखे नीलता यथा तथा जगदिदं मिथ्या ஆசிரியர் ஜீவாத்ம பரமாத்ம ஜகத் பேதம் என்பது மாயத்தோற்றம் என்று கூறி பிரம்மே சத்தியம் என்பதை திருஷ்டாந்தங்களின் மூலம் விளங்க வைக்கின்றார் கற்பிக்கப்பட்ட கயிற்றில் உள்ள பாம்பானது கயிற்றின் இருப்பால்தான் இருப்பது போல் தெரிகிறது அதுபோல ஆத்மாவின் இருப்பினால்தான் இந்த உலகம் இருப்பது போல தெரிகிறது கற்பிக்கப்பட்ட பாம்பு நீக்கப்படும் பொழுது கயிறு மட்டுமே எஞ்சியிருக்கிறது அப்படி அறிவால் உலகமானது நீக்கப்படும் பொழுது ஆத்மா ஒன்றே எஞ்சியுள்ளது என்று மனதிலே திரும்ப திரும்ப பதிய வைக்கின்றார் அடுத்தபடியாக ஏழாவது எழுபதாவது ஸ்லோகத்திலே மேலும் அதே கருத்து விளக்கப்பட்டது முதலில் சத்தியங்கிற கருத்து மிகவும் ஆழமாக கூறப்பட்டது பிரம்மம் சத்தியம் தமிழ சொல்ற போது பிரம்மம் சத்தியம் சொல்றோம் பிரம்மம் இல்லை பிரம்ம சத்தியம் பிரம்மை சத்தியம் பிரம்மந்தான் சத்தியம் என்று தெளிவாக சொன்னார் இப்ப ஜகத் மித்யான்னு தெளிவா உபதேசிக்கிறார் இது ரெண்டுதான் விவேகம் பிரம்ம சத்திய ஜகன்மித்யா விவேகா இந்த விவேகம் இங்க சரியா பண்ணப்படுகிறது ஸ்படிக்கத்தில் சிவப்புத்தன்மை எப்படி சிவப்புத்தன்மை ஆகாயத்தில் நீலத்தன்மை எப்படி ஒரு தோற்றமோ அப்படி இந்த உலகம் அனைத்தும் இரண்டற்ற இரண்டற்ற பிரம்மத்தில் உண்மை போல தோன்றுகிறது என்று சொல்லி இதற்கு முக்கியத்துவம் தராதீர்கள் வேற்றுமையான பிரபஞ்சத்திற்கு அளவுக்கு மீறி முக்கியத்துவம் தராதீர்கள் என்று வேதாந்த அத்தியனம் பண்ணுகின்றவர்களுக்கு தீவிர முமுட்சுக்களுக்கு ஜிக்னாசுக்களுக்கு உபதேசிக்கின்றார் ஆசிரியர் ஸ்பட்டிகே ரத்ததா மித்தியா அது தெளிவாக சொல்றார் அடுத்த இதில் அந்த எழுபத்தி ஒன்றுல நல்ல உறுதிபட ஸ்பட்டிக்கே ரத்ததா மித்யா மித்யான்னா என்னென்ன லக்ஷணம் சொல்லியிருக்கேன் எத் வித்யா நாஷ்யம் எது அறிவினால் அழிக்கப்படுமோ அது மித்யா ஸ்தூலமாக அழிக்கிறது இல்லை அறிவினால்தான் அழிக்கிறோம் அறிவினால் அழிக்கிறோம்னா என்ன அர்த்தம் கொடுத்துட்டு இருந்த முக்கியத்துவத்தை எல்லாம் நீக்கின்னு வரும் மெய்ப்பொருள் தெரியாததுனால தான் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் மெய்ப்பொருள் தெரிஞ்சாச்சுன்னு சொன்னால் பொய்ப்பொருளுக்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் உண்மை தெரியாத வரைக்கும் பொய்க்கு மதிப்பு இருக்கும் உண்மை தெரிஞ்சாச்சுன்னா எதுக்கு மதிப்பு இருக்கும் பொய்க்கு மதிப்பு இருக்குமா உண்மைக்கு மதிப்பு இருக்குமா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை உண்மைக்குத்தான் மதிப்பு இருக்கும் அது மாதிரி உண்மை பொருள் மெய்ப்பொருள் தெரிந்து கொள்ளப்பட்டவுடன் பொய்ப்பொருளை பொய்ப்பொருள் என்று நன்றாக புரிந்து தாய்மானவர் ஒரு பாட்டு சொல்றார் பொய்யெல்லாம் ஒன்றாக பொருத்தி வைத்த பொய்யுடலை மெய்யென்றால் மெய்யாகிவிடுமோ பராபரமே அதாவது இந்த சரீரம் வந்து மனசு புத்தி இதெல்லாம் வந்து பொய் தான் ஆனா இதுக்கு ஒரு மெயின்னு பழக்கத்துல ஒரு பேச்சு இருக்கு இந்த சரீரத்துக்கு மெய்பொருள் இது வந்து மெய்னு சொல்றோம் மெய்பொருளை இந்த உடலிலிருந்து நாம் அறிந்து கொள்வதால் இந்த சரீரத்துக்கு உபச்சாரமாக மெய்யென்று பெயர் ஆனால் இது உண்மையில் மெய் அல்ல இந்த உடலில் கொண்டுதான் தத்துவங்களை ஆராய்ந்து நாம் மெய்ப்பொருளை உணர்ந்து கொள்ளுகிறோம் மெய்ப்பொருளை உணர்ந்து கொள்வதற்கு இந்த உடல் ஒரு கருவியாக இருப்பதால் இதை மெய்யென்று உபச்சரித்து சொல்லுகிறோமே தவிர உண்மையில் இது மெய்யல்ல பொய்யே அதனால்தான் பொய்யெல்லாம் ஒன்றாக பொருத்தி எல்லா பொய்யும் சேர்ந்துதான் இருக்கிற உலகத்திலிருந்து பொய்யெல்லாம் ஒன்றாக பொருத்தி வைத்த பொய்யுடலை மெய்யென்றால் மெய்யாய் விடுமோ பராபரமே ஆகையினால இந்த உலகம் வேட் உலகம் நான் உடல் என்றும் எண்ணம் இறைவன் எனக்கு வேறானவன் இவைகள் அனைத்தும் பொய்யே உண்மையில் அனைத்தும் ஒன்றே அத்வைத்தமேவ பரமார்த்த சத்தியம் துவைத்தம் மித்தியா வியாபகாரிக திருஷ்டியில் இது சத்தியமாக இருக்குது பாரமார்த்திக திருஷ்டியில் இது அசத்தியமாக இருக்கு பாரமார்த்திக திருஷ்டியாக ஜகத்து ஈஸ்வர ஜீ மிவேர்தி பாரமாஷ்டிய அசத்தியம் பாரமாஷ்டிய மிட்டு பாரமாஷ்டிய அசியம் வவாரி சத்தம் எத்து பாரமாஷ்ய சத்தம் அசியம் பவஹாரி சத்தம் பார்த்த தது மித்யா இத்யுச்சதே அதுதான் மிச்சம் வியாபகாரிக திருஷ்டியில் சத்தியமாகவும் பாரமார்த்திக திருஷ்டியில் அசத்தியமாகவும் எது இருக்கிறதோ அதை நாம் என்ன சொல்கிறோம்னா மித்யான்னு சொல்கிறோம் அப்போ அந்த ஸ்லோகத்தை நாம் முழுமையாக நேற்று பார்க்கல அர்த்தம் பொருள் சரியாக பார்க்கலை இப்போ தெளிவாக சொல்லுகிறேன் சிவப்பு தன்மை தோற்றமே தோற்றம் ஆராய்ச்சி பண்ணினால் பொய்யானது என்று பொருள் பண்ணாதவரை உண்மையாகவும் ஆராய்ச்சி பண்ணினால் பொய்யாக போவது போல கயிற்றில் பாம்பு உதாரணம் தான் ஸ்படிகே ரத்ததா மித்யா கே நீலா மித்யாவுக்கு இன்னொரு ஆப்போசிட் வேர்டு இன்னொரு ஈக்குவல் வேர்டு இன்னொரு பரியாய பதம் மிருஷா மித்யா மிருஷா இதெல்லாம் பரியாய பதம் பரியாய பதம்னா ஒரு பொருற்கள் ஒரே பொருளை தொருகின்ற சொல் இரண்டு சொற்கள் அவ்வளோதான் யா ஸ்பட்டிகே ரக்ததா மித்யா அஸ்தி ததா கே நீலதா மிருஷா தா அப்படியே இதகத்து மித்யா ஒன்றாக இரண்டற்ற ஒன்றாயிருக்கும் என்னிடத்தில் இரண்டற்ற ஒன்றாக இருக்கும் நீங்க அர்த்தம் பண்ணிக்கணும் அல்லாத கடைசியில் எல்லாத்தையும் நெகட் பண்ணணும் தான் மிச்சமாக இருக்கும் தோல்டும் அதனால தான் உபநிஷத்து அது அப்படி சொல்லியிருக்கு ஏக்கமேவ அத்வித்தீயம் பிரம்ம அத்வித்தீயம்னு சொன்னால் இரண்டு இல்லைன்னு அர்த்தம் ஏக்கம்னா சூன்யராஹித்யம் இத்தியர்த்தா ஏக்கம்ங்கிறதுல தாற்பயம் இல்லை சூன்யம் அல்லங்கிறதுலாம் அங்கே தாத்பரியம் இல்லை ஏக்கத்துவம் வந்து துவைத்தம் இருந்தால் தான் ஏகத்துவங்கிறது சித்திக்கும் அதனால் ஏக்கத்துவத்தில் தாற்பயம் இல்லை சூன்ய அபாவத்தில் தாத்பரியம் அதனால் ஏகஸ்மின் அத்வையே மயி இதகத்து மித்யா இந்த உலகம் அனைத்தும் மித்யா இந்த உலகம்னு சொல்லும் பொழுது நம்முடைய புத்தியிலிருந்து எல்லாம் எடுத்துக்கணும் நம்முடைய காரண சரீரம் சூக்ஷ்மசரீரம் ஸ்தூல சரீரம் எல்லாம் அர்த்தம் மித்யா எல்லாமே தோற்றம் தான் அவ்வளவுதான் இனி திரும்பவும் இந்த ஜீவேஸ்வர பேதத்தை நீக்குகிறார் ஏன்னா நமக்கு வந்து சாஸ்திரம் வந்து நம்மளை வந்து ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்காக ஈஸ்வரங்கிட்ட பக்தியை உருவாக்கி அதே சாஸ்திரத்துக்கு தான் வேலை அந்த ஈஸ்வரத்த ஈஸ்வரங்கிட்ட இருக்கிற பேதத்தை நீக்க வேண்டியது அதே சாஸ்திரத்துக்கு வேலையாக அதனால் அதுக்கு நிறைய எஃபர்ட் எடுத்துக்கிறது எந்த ஒன்றை உபதேசித்து ஒரு நமக்கு அபிமானத்தை விருத்தி பண்ணியதோ ஒரு விஷயத்தில் உலகத்தில் இருந்த அபிமானத்தை நீக்கி ஈஸ்வர்கிட்ட அபிமானத்தை உண்டாக்கிய சாஸ்திரம் ஈஸ்வர அபிமானத்தையும் நீக்குகிறது பெரும் முயற்சி எடுத்துக்கொள்ளுகிறது உலகை சார்ந்து நாம் இன்புற்று வாழ விரும்புகிறோம் இது இந்த கருத்தை ப புரிந்து நாம் எல்லோரும் உலகத்தை சார்ந்து இன்புற்று வாழ விரும்புகிறோம் பெரும்பாலானவர்கள் காலப்போக்கில் தெரிகிறது உலகத்தில் இன்பம் இல்லை என்று புரிகிறது அப்ப எதுல இன்பம் இருக்குன்னா நேரடியா நீதான் இன்பம் சொன்னா புரியாது அதுக்காக வேண்டி என்ன பண்ணுகிறதுனா கடவுள் இன்பம் தருபவர் சச்சிதானந்த பொருள் சொல்லி கடவுளை இன்பம் தரக்கூடியவராக காற்று முதல்ல கண்ணுக்கு தெரிந்த உலகம் இன்பம் தரும் என்று நம்பி ஏமாந்து போகிறோம் காலப்போக்கில் அனுபவம் பக்குவம் ஏற்பட்ட பிறகு கடவுள்தான் கடவுள்தான் உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பார் அவர் ஆனந்தமே வடிவானவர் என்று கண்ணுக்கு தெரியாத கடவுளின் மீது கடவுளை பற்றிய இலக்கணங்களை கூறி அவரின் மீது அன்பு செலுத்த தூண்டுகிறது சாஸ்திரங்கள் பிறகு நீ உண்மையில் கடவுளையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் கடவுளிடத்தில் எந்த ஒரு ஆனந்த ஸ்வரூபம் இருக்கிறதோ அது உன்னிடத்திலும் இருக்கிறது இடத்தில் அந்த உபச்சாரத்துக்காக உபதேசத்துக்காக நான் சொல்றேன் நீங்க எப்படி இடத்தின் எல்லாம் சொல்லலான்னு எனக்கு வேறு வழி கிடையாது கடவுளிடத்தில் எந்த ஒரு ஆனந்தம் இருக்கிறதோ எந்த ஆனந்த ஸ்வரூபமாக இறைவன் இருக்கிறாரோ அதே நீயும் நித்தியானந்த ஸ்வரூபம் சதானந்த ஸ்வரூபம் என்று அப்புறம் உபதேசம் பண்ணுறது முதல்ல தான் நமக்கு ஆனந்தம் இருக்குதுன்னு நினச்சி கடவுளை நினை கடவுளை பற்றி பேசு கடவுளுக்கு பூஜை பண்ணு நேரம் கிடைக்கிற போதெல்லாம் பகவானையே நினை அப்படின்னு சொல்லி பக்தியினால் நம்ம மனசை பக்குவப்படுத்தி தாய்ம இவர் மாணிக்க வாச்சகர் சொல்கிறது தான் ரொம்ப அழகாக இருக்குது நான் அப்படி ஒரு அர்த்தம் வச்சுன்னு இருக்கேன் சைவ சித்தாந்திகள் அர்த்தம் வேறு சொல்லுவாங்க ஆனால் நான் ஒரு அர்த்தம் வச்சுன்னுருக்கேன் ஆனால் அந்த பாட்டு ரொம்ப சௌரியமாக இருக்கு அதுக்காக மாணிக்க வாச்சகர் சொல்லுகிறார் அறியாத மூர்க்கருடு முயல்வேனை இந்த முட்டாள்களோடு சேர்ந்து நான் வாழ்ந்துட்ருக்கேன் ஒருத்தனுக்கும் மோற்ற மார்க்கமே தெரியல அவர் மந்திரியாக இருந்தவர் ஆகையினால சொல்கிறார் முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடும் முயல்வேனை இவங்களோடு சேர்ந்து நான் வாழ்ந்துட்டுருக்கேன் இந்த முட்டாள்களோட என்னை நீ என்ன பண்ணினேன்னா நான் வந்து குதிரை வாங்க போன சமயத்தில் என்னை வந்து ஒரு இடத்துல ஒரு மரத்தடியில் கிளாஸ் நடந்துட்டு அத்வைதானுபூதி அவ வந்து அப்போ வந்து அங்கே குருந்த மரத்தடியில் பகவான் சிவபெருமான் பரமேஸ்வரன் உபதேசம் பண்ணி கொண்டு எல்லா குருவுங்கிற அர்த்தத்தில் அப்படி சொல்லிருக்கு உபதேசம் பண்ணி கொண்டு இருந்தார் குருந்தம் அடுத்தடியில் அறியாத மூர்க்கருடன் முயல்வேனை எனக்கு என்ன பண்ணேன்னா பக்தி அறிவித்து எனக்கு பக்தி நெறியை கொடுத்து பழ பாரும் வண்ணம் என்னுடைய பழைய வினையெல்லாம் வினையெல்லாம் போகிற வரைக்கும் நல்ல பக்தியை விருத்தி பண்ணி பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்துன்னு தான் சேர்த்துக்கணும் பக்தி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து பழைய வினைகளெல்லாம் போகக்கூடிய வரைக்கும் இந்த சித்தத்தில் இருக்கக்கூடிய மலங்களை எல்லாம் அகற்றி ராகத்வேஷாதிகளை எல்லாம் அகற்றி சிவமாக்கி என ஆண்ட அடுத்தது என்னை சிவமாக ஆக்கி என்னை ஆண்டுகொண்டீர்கள் நான் நம்ம அர்த்தத்துல சொல்றேன் சிவமாக்கின்னா அர்த்தம் சிவம் வேற நீ வேற இப்ப ஒரு சோகம் வரப்போறது ஜீவையேவ சதா சிவகா சிவையேவ ஜீவஹான்னு வரப்போறது ஆக சிவமாக்கி என அத்தன் எனக்கு அருளியவார் யார் பெறுவார் அச்சோவே இது யாருக்கு கிடைக்குங்கிறது ரொம்ப கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு அற்புதமான அபூர்வமான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது நான் முட்டாள்தனமாக இந்த ஜனங்களோடு சேர்ந்து மோற்ற மார்க்கம் தெரியாமல் உலக ஆசை பிடிச்ச ஜனங்களோட சுற்றி அலைஞ்சிட்டு இருந்தேன் என்னை தடுத்து ஆட்கொண்டு எனக்கு பக்தியை உபதேசம் பண்ணி அதுக்கு பிறகு என் மனசில் இருக்கிற கல்மஷங்களெல்லாம் நீக்கி நீயும் அந்த சிவனும் ஒன்றுன்னு சொல்லி எனக்கு புரிய வச்ச அந்த குருநாதன் எனக்கு கிருபம் பண்ணின மாதிரி யாரப்பா பண்ணுவா யாருக்காவது இது கிடைக்குமா அப்படி சொல்கிறார் இந்த பாட்டில் எதுக்கு சொல்கிறோம்னா நம்ம சாஸ்திரங்கள் இந்த ஸ்லோகத்துக்கு பீடிகை இது எழுபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்துக்கு பீடிகை தான் இது ஏதோ த இங்கேயோ சொல்லின்ட்டுருக்கேன்னு அர்த்தம் பண்ணி அதாவது சாஸ்திரம் என்ன பண்ணுறது முதல்ல நமக்கு நேச்சுரலாகவே உலகத்தை சார்ந்துருக்கிற சுவாவம் நமக்கு இந்த சார்ந்து இருக்கிற சுவாவத்தை மாற்றி என்ன பண்ணுறது கடவுளை சார்ந்திருக்கும் வண்ணம் செய்கிறது கடவுளை சார்ந்துரு எப்போ அவனையும் நினை அது நமக்கு மனசுக்கு சந்தோஷமாக அது உண்மையான பக்தி வந்துவிட்டால் கேட்கவே வேண்டாம் ஒரு பக்தி உண்மையான பக்தி லேசில் வராது ரியல் பக்தி வந்துடுத்துன்னு சொன்னால் அப்படி ஒரு ஆனந்தம் பகவான் இடத்துல ஏற்படுகிறது பகவான் நினைக்கிறதுலே அவனுக்கு இருக்குது கண்ணுக்கு தெரியல ஆனாலும் பகவானுடைய தத்துவத்தை புரிஞ்சு கொண்டு அதனுடைய மகிமைகள் எல்லாம் தெரிந்து கொண்டு அவன் ரொம்ப ஆச்சரியப்படுறான் ரொம்ப சந்தோஷப்படுறான் ஸ்தானே ஹிருஷிகேஷ தவ பிரகீர்த்தியா ஜெகத் பிரகிருஷ்யத்தியனு ரஜ்யத்தை சக்ஷாம்சி பீதானி திசோதிரவந்தி சர்வே நமஸ்யிச்சா அர்ஜுனன் சொல்கிறேன் ரொம்ப பொருத்தம் பகவானே ஹே கிருஷி ஸ்தானே ஹிருஷீகேஷ தவ பிரகீர்த்தியா ஜகத் பிரகிஷ்யே அனுரஜ்யே சார் உன்னுடைய இந்த கீர்த்தியெல்லாம் பார்த்து இந்த உலகம் எல்லாம் மகான்கள் பெரியோர்களெல்லாம் என்ன பண்ணுகிறார்கள் பிரகிருஷ்ய ரொம்ப சந்தோஷப்படுகிறார்கள் அனுரஜியத்தை சார் ரொம்ப உன்னிடத்துல பற்றி கொள்கிறார்கள் அது ரொம்ப பொருத்தங்கிறான் இது வந்து விஸ்வரூப தரிசனத்தில் வர்றது ஸ்தானே ஹிருஷிகேஷ தவ பிரகீர்த்தியா ஜெகத் பிரகிருஷ்ய அனுரஜேச்ச பிரகிருஷ்ய மகிழ்ச்சி அடைகிறது பற்றுக் கொள்கிறது அதனால அந்த இடத்துல பக்தி வச்சிருக்கும் ஆனா யதார்த்தம் என்னன்னு கேட்டா உண்மையிலேயே இப்படி எல்லாம் வேற்றுமைகள் இல்லை என்னதான் அப்படி இருந்தாலும் நமக்கு இந்த ஜெகத் சத்தியம் இந்த சரீரம் சத்தியங்கிற புத்தி இருக்கிற வரைக்கும் நமக்கு கொஞ்சம் ஸ்லைட்டாக துக்கம் இருக்கும் என்று தான் சாஸ்திரம் சொல்லுகிறது நமக்கு விவரம் புரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணலாம் மாற்றி போடலாம் ஆனால் நமக்கு கொஞ்சம் அந்த துவைத்த புத்தி அப்பப்போ அட்டாக் பண்ணணும் பண்ணும் என்னென்னா எதா கஷ்டம் வந்தால் கடவுளே போகும் அந்த எண்ணம் வந்துடும் கடவுளே அப்படின்னு சொல்லி ஒரு மனசில் ஒரு இது வரும் அதுக்கப்புறம் எல்லாம் மறந்து போய்டும் கடவுளேன்னு சொல்லிட்டா வந்து மனசை உண்மையான பக்தியோட நினைச்சுட்டோம் துன்பம் வந்து துன்பமா தெரியாது ஆனாலும் துன்பம்ங்கிறது பொய்ன்னு தெரியாது துன்பம் பொய்ன்னு தெரியாது ஏன்னா ஜெகத் சத்தியத்துவ புத்தி இருக்கு அதனால சாஸ்திரம் என்ன பண்ணுகிறதுன்னா இன்னும் சொல்ல போனா பகவான் தான் ஆனந்தம் ஆனந்தன்னு அவரையும் வேண்டிய அவசியம் இல்லை நீயும் ஆனந்தம் தான் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் தன்னையே சார்ந்திருக்கும்படி செய்கிறது இதுக்கு வந்து இங்கிலீஷ்ல சொன்னா god டிபெண்டன்ஸ் டு காடு டிபெண்டன்ஸ் அதனால உலகை சார்ந்திருப்பதிலிருந்து கடவுளை சார்ந்திருந்து கடவுளையிலிருந்து கடவுளிடமிருந்து நம்மையே நாம் சார்ந்திருக்கும் வண்ணம் சாஸ்திரம் அனுகிரகம் செய்கிறது நீ நான் இது அது என்கின்றவைகள் எல்லாமே தோற்றம் இருப்பது ஒரே பொருள் ஒரே பொருள் ஒரே பொருள் அதுதான் நீ அதுதான் கடவுள் அதுதான் உலகம் இப்படி சொல்லின்ற அத்வைத்த சித்தாந்தம் இருப்பது ஒன்றே அதுதான் நீ அதுதான் உலகம் அதுதான் கடவுள் ஆயையால் அவ்வாறு வேற்றுமைப்படுத்தப்பட்டிருக்கிறது இது திரும்ப திரும்ப மனதிலே பதிய வைக்கப்படுகிறது இப்ப என்ன சொல்ல போறார்னா அக்ஞானிதான் கடவுளை வேறாக பார்க்கிறான்னு சொல்றது அஜ்ஞானிதான் கடவுளை தனக்கு வேறாக பார்க்கிறான் என்று சொல்லுகிறது இந்த ஸ்லோகம் ஜீவேஸ்வராதிபாவேன படிக்கிறது கொஞ்சம் கேதோவே जीवेश्वरादि भावेने जीवेश्वरादि भावेने भेदं पश्यति, भेदं पश्यति निर्भेदे ீரா பசியமூர் கேதோவே மூடதீஹி பேதம் பசியி மூடதீஹி பேதம் பசிய அஜானிதான் மூடதீஹின அஜானி தீஹி நுத்தி மூடன்ன அறிவில்லாதன் அர்த்தம் சரியான விவேகமில்லாத புத்தியை அஜானத்தை உடையவன் அவன் என்ன பண்ணுறான் பேதம் பஷதி எல்லாரும் தான் பேதம் பார்க்குறார்களேண்ணா இவன் வந்து எப்படின்னா இது மற்றவர்களை போல இல்லை எல்லாருக்கும் பேதம் தான் இருக்குது பேதத்தை பார்க்குறவன் அஜானி தான் இவன் ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கான்னா ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிற அஜானின்னு நல்ல அஜானின்னு அஜானியில நல்ல அஜானி இவனுக்கு எல்லா இதுவும் இருக்கு எல்லா குணங்களும் இருக்கு ஈஸ்வரங்கிட்ட பக்தி இருக்கு இவன இவன் வந்து இவனுக்கும் நன்மை மனசு சாந்தியாக வச்சுருக்கான் மற்றவர்களுக்கும் சாந்தியை கொடுக்குறான் எல்லா நல்ல குட் குவாலிஃபிகேஷனும் இருக்கு இந்த கயிறு தடிச்ச கயிறு இருக்கு இந்த தடித்த கயிறு தேர்விட கயிறு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கயிறை வந்து அந்த கயிறை அறுக்க முடியுமான்னு அறுக்க முடியாது அது என்ன பண்ணணும்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து லூஸ் பண்ணி லூஸ் பண்ணணும் அது அது பண்ணுறதுக்கு தான் மற்ற சாதனங்கள் எல்லாம் கடைசியில் ஒரே ஒரு நூல் மாதிரி ஒன்று இருக்கும் அதை வந்து தத்துவமசி அப்படின்னா போய்டும் அது மாதிரி தடித்த கயிறு நமக்கு அகங்காரம் இருக்குது சாஸ்திரம் நம்ம அகங்காரத்தை பக்குவப்படுத்திகின்றே வருது கர்மயோகத்தை பண்ணி உபாசனையை பண்ணி பக்குவப்படுத்தி பக்குவப்படுத்தி அகங்காரம் சின்னதாக இருக்கும் அகம் பக்தா பகவான் குட்டி அகங்காரம் நல்ல அகங்காரம் ஆனால் இந்த அகங்காரத்தையும் சாஸ்திரம் என்ன பண்ணுறதுன்னா டக்குன்னு வெட்டு இந்த அகங்காரமும் உனக்கு வேண்டாம் பக்தன் என்னும் தன்மையையும் நீ நீக்கி ஏனென்றால் நீயே ஆனந்தம் பிரம்மம் அப்படிங்கிறது இது ஒரு பக்குவமான உபதேசம் அதனால் இங்கே சொல்கிறது இங்கே இருக்கிற அஜானி யாருன்னா குட் அக்ஞானி மற்ற எத்தனையோ அஜ்ஞானி வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டுருக்கான் இவன் வந்து நல்ல அக்ஞானி ஞாபகம் வச்சுங்க பகவான்கிட்ட பரமபக்தி கொண்டு இருக்கிற அக்ஞானி ஆனால் அவனுக்கு பகவான் வேறே நாம் வேறேங்கிற எண்ணம் ஒன்று இருக்குது அதுதான் அஜானமே தவிர உலகம் வேறே நாம் வேறே பகவான் வேறேங்கிற எண்ணம் ஒன்று இருக்குது அதுதான் ஜானம் வேறு ஒன்றும் இல்லை வேத புத்தியை தவிர மற்றபடி வெரி வெரி குட் பர்சன் நமக்கெல்லாம் தோணும் இப்படி இருந்தாலே போகணும் இப்போ இருக்கிற உலகத்தை பார்க்குற போது இதுவே போர்மை என்னத்துக்கு இது அப்படின்னு கூட தோணும் ஆனால் உண்மையை உணர்த்துவது தானே நூல்களின் நோக்கம் அதனால் என்ன சொல்லுகிறதுன்னா பேம் பசியத்தி கீதம் பேதம் பசியத்தின்னா ஜீவீஸ்வராதி பாவேன பேதம் பசியத்தி ஜீ ஜீவன ஜீவன் ஈஸ்வரன் பகவான் ஆதி ஆதினா என்ன அர்த்தம் முதலியன்னு இருக்குது அப்படின்னா ஜகத்துன்னு அர்த்தம் தேவர்கள் நமக்கு ஏற்கனவே பகவான் ஒருத்தருங்கிறதே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்க பிள்ளையார் வேறே சிவபெருமான் வேறு அம்பாள் வேறு நம்ம எத்தனை சுவாமியை வச்சுருக்கோம் நிறைய பகவான் ஒருத்தராக அநேகமாக முதல்ல நம்ம என்ன நம்ம இதுலையே நமக்கு இந்த இந்த மாதிரி பக்தியிலே நிறைய தகராறு இருக்குது நமக்கு என்னென்னு கேட்டால் நிறைய என்னென்னா பகவான் ஒருத்தர் தான் நாம் இன்னும் வந்து கடவுளைத்தான் விநாயகராக கும்பிடுறோம் கடவுளைத்தான் சிவனாக கும்பிடுறோம் கடவுளைத்தான் அம்பாளாக கும்பிடுறோம் மனசுக்காக தான் கோயில் இங்கேயும் வச்சிருக்கு இந்த மக்களுடைய மனப்பாங்கிற்கு ஏற்ப தேவதா ரூபேதங்கள் தேவதா ரூபேதமே தவிர ரூபேதம் நாமபேதமே தவிர வஸ்து பேதம் கிடையாது இந்த ஈஸ்வரன்ல பேதம் கிடையவே கிடையாது நம்ம வந்து ஆனா நம்ம மனசு கடவுளையே நினைக்கணும்னா ஒரே இடத்துல கடவுளை நினைக்காது அதுக்காக கொஞ்சம் நேரம் விநாயகர்கிட்ட போய் கடவுளை நின்னேன் கொஞ்சம் போய் சிவங்கிட்ட போய் கடவுளை நினை போய் அம்பாள் கிட்டே கடவுளை நினை சுவாமிகிட்டே போய் தட்சிணாமூர்த்திகிட்ட போய் கடவுளை நினை இன்னும் சைவ சைவ ஆகமப்படி பெற்றுக்கிற கோயில்கள்லாம் போய் பார்த்தா எத்தனை சுவாமி இருக்குது நடராஜர் வேறு சிவபெருமான் வேறு தட்சிணாமூர்த்தி வேறு உள்ள ஒரு மூலஸ்தானத்தில் ஒரு லிங்கம் இருக்கும் அதுக்கு பின்னாடி ஒரு முப்பத்தஞ்சு லிங்கம் இருக்கும் ஏன்னா நமக்கு ஒரே இடத்துல நின்னால் கொஞ்சம் போர் அடித்து போயிடும் அப்புறம் இன்னொரு இடத்துல போய் சேஞ்ச் பண்ணணும் இன்னொரு ரூபத்தை பார்க்கணும் அப்புறம் இன்னொரு ரூபத்தை பார்க்கணும் பகவானையே நம்மளை நினைக்க வைக்கணும் அதே சமயம் நம்ம மனசோட தன்மைக்கு ஏற்றபடி நம்மளை நினைக்க வைக்கணும் அதுக்காக வேண்டி இப்படி எல்லாம் இப்படியெல்லாம் கையாண்டிருக்கிறார்கள் பெரியோர்கள் கடவுள் ஒருத்தர் தான் கடவுள் பல அல்ல இப்போ பாருங்கள் கடவுள்லையே நிறைய கடவுளை பேத கற்பனை பண்ணுறோம் ஆனால் உண்மையிலேயே கடவுளிலேயே நிறைய பேதங்கள் கிடையாது ஏக கர்த்தா ஏவ அநேக கர்த்தா என்ன பதி தேவர்களெல்லாம் வந்து அவருடைய இந்திரன் அக்னி வருணன் இவர்கள் எல்லாமே என்னென்னா நம்ம வந்து கேபினட் மினிஸ்டர்ஸ் மாதிரி தான் அது மாதிரி அங்கே தேவலோகத்தில் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள் அவர்களுக்கும் கொஞ்சம் பவர் ஜாஸ்தி இருக்குது அதனால் அவர்களையும் தேவர்களாக நாம் கருதுகிறோம் ஆகையினால் ஈஸ்வரன் ஈஸ்வர தேவதைகளுக்குள்ளே நிறைய பேதங்களை கற்பிச்சு ஜீவர்களுக்குள்ளே நிறைய பேதங்களை கற்பித்து ஜகத்தில் அனைக்க பேதங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் பேதத்தை வந்து துக்கம் தராத வரைக்கும் பேதம் நன்றாகத்தான் இருக்கும் துக்கம் தர ஆரம்பித்ததுன்னா பேதம் வந்து என்ன பண்ணுவோம்னா கஷ்டமாக தான் இருக்கும் ஆகா பேதத்தில் சுகமும் உண்டு துக்கமும் உண்டு ஆகையினால அபேதம்னு இங்கே உபதேசம் பண்ணுகிறது மூடதீஹி ஜீவ ஈஸ்வராதி பாவேன பேதம் பசியதி அஜ்ஞானிதான் ஜீவன் ஈஸ்வரன் ஜெகத் என்று என்ற பாவனையினால் பாவனைன்னா இங்கே என்ன அர்த்தம் அத உண்மை நினைக்கிறான் இங்க பாவனை சத்தியம் ஆயிடுறதுல சாஸ்திரம் பாவனையாத்தான் ஆரம்பிச்சது அவனுக்கு என்ன ஆகுது போக போக போக தயானு சுவாமி சொல்வார் இமோஷனல் அட்டாச்மெண்ட் பகவான் இடத்துல வந்து அந்த அட்டாச்மெண்ட் வந்து அப்போ உண்மை தெரியாம போயிடு இந்த உண்மையை தெரிய வைக்கணும் நோக்கம் அதற்காக வேண்டி அடுத்த வரி சொல்லுகிறது கதம் பேதா பவேத் எப்படிப்பா பேம் உண்டாகும் நிர்பேதே நிர்விசே நிர்விசேஷே அஸ்மின் நிர்வீஷ் நிர்விசேஷே நிர்பேதே அஸ்மின்னு சொல்கிறதுனால நம்முடைய யதார்த்த ஸ்வரூபமாகிய சைதன்யத்தை சொல்கிறது அஸ்மின் இந்த இந்த அபரோக்ஷத்தை வந்து ஒரு ஒரு ஸ்லோகமும் அபரோக்ஷத்தை விடமாட்டேங்கிறது ஆத்மா அபரோக்ஷமாக இருக்கிறது அபரோக்ஷம்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப தெள்ள தெளிவாக தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் என்ன எனக்கு தெளிவாக தெரியுமே என்ன எனக்கு நன்றாக தெரியும் அதுதான் அபரோக்ஷம்னு அர்த்தம் அபரோக்ஷத்துக்கு நிறைய ஆழமாக அர்த்தம்னு சொல்லலாம் இந்த அளவுக்கு புரிஞ்சுட்டேன் அபரோக்ஷம்னா அதிஸ்பஷ்டம் நன்றாக தெரிகிறது ஆத்மா நித்திய அபரோக்ஷ அப்படி என்னை எனக்கு நன்றாக தெரியும் என் மனதை காட்டிலும் என்னை எனக்கு நன்றாக தெரியும் என் மனதை காட்டிலும் எனக்கு என்னை நன்றாக தெரியும்னா நான் இருக்கிறேங்கிறது நல்லா தெரியும் அதுதான் அபரோக்ஷம் நிர்பேதே நிர்விசேஷ்மின் நிர்பேதம்னா பேதமற்ற நிர்விசேஷே விசேஷம் எதுவும் அற்ற கடவுளுக்கு எந்த விதமான குணங்களும் கிடையாது பிரம் கடவுளில் இங்கே பிரம்மத்திற்கு எந்த விதமான குணங்களும் கிடையாது நான் இதை படித்திருக்கிறேன் அதை படித்திருக்கிறேன் செகப்பு பூ அப்படிங்கிறது செகப்புங்கிறது விசேஷம் பூவுக்கு அது மாதிரி நீலத்துணி அப்படின்னா அதுக்கு விசேஷம் அது மாதிரி பகவான் விசேஷியமாகவும் பிரம்மம் விசேஷமாகவும் அவருக்கு நிறைய விசேஷணங்கள் இருப்பதாகவும் கருதக்கூடாது உண்மையில் அவர் விசேஷ விசேஷண ரஹிதா நெர்விசேஷ நெர்விசேஷம்னு சொன்னால் நிர்குணம்னு போட்டுங்க எந்த விதமான ஆட்ரிபியூட்ஸும் கிடையாது எந்த விதமான அவருக்கு கிடையாது நமக்கு அதை ரசிக்க முடியாது அது ஞான ரூபமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து அது ஏதோ ட்ரை ஆட்ட தோணும் ஆனால் அது ட்ரை கிடையாது இத்தனை பொருள்களுக்கும் இத்தனை சவிசேஷங்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருப்பது அது எனவே அது ட்ரைன்னு நம்ம நினைக்க நினைக்கக்கூடாது அது நிறைய பேருக்கு வேதாந்தம்னால ட்ரைன்னு நினச்சின்னு இருக்காங்க இப்படி நினைக்காதிங்க வேதாந்தம் வந்து ரொம்ப ரொம்ப பக்தியோடு படிக்கக்கூடியது அதுக்குன்னா விசாரம் மீமாசாங்கிறதுக்கே சங்கராச்சாரியார் பூஜித்த விசாராங்கிறார் பக்தி ஸ்ரத்தையோடு பண்ணுற விசாரம்னு அர்த்தம் ஈஸ்வரந்தான் அனுகிரகம் பண்ணுறார் இப்படி விசாரம் பண்ணுறதுக்கு விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கோப்பா நீயும் நானும் யாருன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னா ஈஸ்வரன் தான் சொல்கிறார் ஈஸ்வரன் தான் குரு முகமாக வந்து தேஷாமேவம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகரா அவர்களை நான் சம்சாரசாகரத்திலிருந்து நான் கரையேற்றுகிறேன்கிறார் பகவான் அப்புறம் பத்தாவது அத்தியாயத்தில் சொல்லுகிறார் மச்சித்தா மத்கத்தப்பிராண போதயந்த பரஸ்பரம் கதையந்த மாம் நித்தியம் துஷ்யந்திச்ச ரமந்திச்சானுக்கார்த்தம் இது முதனாளே ஒரு தினம் சொன்னேன்னு நினைக்கிறேன் தேசாமேவானுக்கம்பாம் அஹமஜானஜம் தம நாசையாம் ஆத்மபாவஸ்தானதீபேன பாஸ்வதா பத்தாவது அத்தியாயம் ஸ்லோகம் நம்பர் ஞாபகம் இல்லை நல்ல ஸ்லோகம் இது என்னக்கு பக்தி பண்ணுகிறவர்களுக்கு நான் ஞானத்தை கொடுக்கிறேங்கிறார் ஞானத்தினால அவர்கள் என்ன தெரிந்து கொள்வார்கள் நானும் அவர்களும் அவேதம்னு புரிந்து கொள்வார்கள் ஈஸ்வரனுக்கும் எனக்கும் இருக்கிற பேதம் ஒரு தோற்றமே என்பதை புரிந்து கொள்வார்கள் ஆகையினால நிர்விசேஷே நிர்பேதே பேதமற்ற விசேஷங்களற்ற அஸ்மின் இந்த ஆத்மாவில் கதம் பேத ஒருபொழுதும் பேதம் ஏற்படாது த்ருவம் நிச்சயம்னு அர்த்தம் த்ருவம்னா என்ன அர்த்தம்னா நிச்சயம் இது நிச்சயமானது ஒரு பொழுதும் பேதம் என்பது ஏற்பட முடியாது அஸ்மிசேஷே நிர்பேதே கதம் பேதா பவேத் ந கதாபி பவேத் ஒரு பொழுதும் ஏற்படாது எக்காரணத்தை முன்னிட்டு ஏற்படாது ஆகவே பேதம் ஒரு மாயை தோற்றம் மித்யா என்று உபதேசிக்கப்படுகிறது அதனால இந்த ஸ்லோகம் கொஞ்சம் திரும்பவும் சொல்லிட்டு போறார் போற போக்குல இன்னொரு தடவை சொல்லுவோம் மனசுல பதியட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லு கதம் பேதாகவே அரூப்பம் மௌனம் இதுதான் அது கடைசியில என்ன மௌனம் மௌனத்துக்கு வந்து மௌனம் மௌனத்தில் வந்து நம்ம நினைப்போம் மௌனம் மௌனமாக இருக்கிறது சிரமம் நினைப்போம் பேசுறது தான் சிரமம் மௌனமாக இருக்கிறதுக்கு என்ன சிரமம் ஒரு எஃபர்ட்டும் தேவையில்லை மௌனமாக இருக்கிறதுக்கு என்ன எஃபர்ட் வேணும் நான் மௌனமாக இருக்கிறதுக்கு நான் பிரயத்தனம் பண்ணிட்டுருக்கேன் மௌனமாக இருக்கிறதுக்கு நீ என்னத்துக்குப்பா பிரயத்தனம் பண்ணணும் பேதமாக இருக்க மௌ அப்போ பேசுறதுக்கு தான் பிரயத்தனம் நிறைய பண்ணணும் பேசுறதுக்கு தான் நிறைய பிரயத்தனம் பண்ணணும் எத்தனை பிரயத்தனம் பண்ண வேண்டியிருக்கு மௌனமாக இருக்கிறதுக்கு ஒரு பிரயத்தனமும் தேவை அது மாதிரி நம்ம ஸ்வரூபமாக இருக்கிறதுக்கு ஒன்றும் பிரயத்தனம் பண்ண வேண்டியது சும்மா இருக்கிறதுக்கு ஒன்றும் எஃபர்ட்டே இல்லை காரியம் பண்ணுறதுக்கு தான் எஃபர்ட்டே வேணும் ஆனால் நம்ம காரியம் பண்ணி பண்ணி காரியம் பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது எளிமைன்னு தெரியாமல் இருக்கு ஆனால் பக்குவம் ஏற்படாத வரைக்கும் காரியம் பண்ணாமல் இருக்க முடியாது நான் அதுக்காக வேறு டாப்பிக்கை மாற்றலை அதனால் ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் பக்குவம் வந்து இந்த உண்மை புரிஞ்சாத்தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா சும்மா இருப்போம் அமைதியம் பேசணுங்கிறது தோணாது ஒண்ணும் தோணாது பேசாமல் பேசிப்போணும் கதம் பேதா இந்த அரூபம் இதெல்லாம் நமக்கு எது எளிமையோ அது கடினமா தெரியுது அதுதான் இந்த மாசித்திரம் எது மிக எளிதோ அது கடினமாக தோன்றுகிறதே அதுதான் மாயை எது கடினமோ அது எளிமை என்று நினைக்கிறோம் இதுதான் இது விசித்திரம் தான் இப்போ இப்போ சொன்னப்பறம் புரியுறதோ இருக்கிறது ரொம்ப சிம்பிள் கஷ்டமே இல்லை எஃபர்ட்லெஸ் பேசுறதுக்கு தான் எஃபர்ட் வேணும்னு தெரியல ஆனால் நம்ம அபியாசம் பழக்கம் என்னென்னா என்னால் பேசாமல் ஒரு ரூமுக்குள்ளேயே இருபத்தஞ்சு நாள் இருன்னு சொன்னால் செட்டே போயிடுவேணும் எனக்கு ஜனங்கள்கிட்ட சேரவும் வேணும் எப்பவும் சேர்ந்துருக்கவும் முடியாது கொஞ்சம் நேரம் என்ன ஃப்ரீயாக விடேன் அப்படி ரொம்ப நேரம் சேர்ந்துருந்தாலும் முடியாது இல்லை தனியாகவே இருந்துட்டு போயே முடியாது அப்பப்போ சேர்ந்திருக்கணும் அப்பப்போ பிரிஞ்சுருக்கணும் வேணுங்கிற போது பேசணும் வேண்டாங்க போது பேசாமல் இருக்கணும் அப்படித்தானே பேசிண்டே ரொம்ப அதுவும் முடியாது சரி பேசாமல் இருந்தால் அதுவும் முடியாது பசமாக சிக்க வச்சிருக்கு மாயை இதை புரிஞ்சுக்க கூடாதோ புரிய வைக்கிறது தான் அத்வைதானு கதம் பவேத் கதம் பேதா பவேத் கதம் பேதா பவேத் எப்படிப்பா பேதம் உண்டாகும் கிடையவே கிடையாது நீக்கப்படுகிறது தனியாக ஜீவ ஜீவேதம் நீக்கப்படுகிறது நமக்கெல்லாம் ஸ்தூல சூக்ம சரீரத்தினால தான் பேதத்துவம் சைத்தன்ய திருஷ்டியில் பேதம் இல்லை என்று உபேிக்கிறதுஷத்து ிங்க திவோய விரிங்கனிவிய ஜீவத்தேஷத்து ஜீ ஜீவேதம் இந்த ஸ்லோகத்திலே நீக்கப்படுகிறது நான் ஆரம்பத்திலருந்தே ரெண்டு தரம் மூணு தரம் சொல்லியிருக்கேன் ஜீவஜீவேதா ஜீவஜடபேதா ஜட ஜடபேதா ஈஸ்வர ஜீவபேதா ஈஸ்வரஜடபேதா பஞ்சபேதா துவைத்த சித்தாந்தத்தில் இந்த பஞ்சபேதமும் பாரமார்த்திக சத்தியம் துவைத்த சித்தாந்தத்தில் பாரமார்த்த சத்தியம் அப்சூட்ரியாலிட்டி ஆனா அத்வைத்த சித்தாந்தத்தில் இந்த அஞ்சும் வியாபகாரிக சத்தியம் சத்தியம் அதான் புரிஞ்சுக்கணும் இன்னொன்னோட கம்பேர் பண்ணா தான் மகிமே தெரியும் ஒப்பிட்டு பார்க்காம எப்படி நமக்கு ஒன்றை புரிந்து முடியும் சத்தியவாதம் அத்வை வியாபகாரிக சத்தியம் இப்ப ஜீவ ஜீவேதான் கிடையாதுன்னு இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது அயம் சிவஹா என்ன அழகா சொல்றாரு அயம் சிவஹா எங்கேயோ சிவன் இருக்காருன்னு நினைக்காதேப்பா அயம் சிவகா இந்த சிவன் இந்த சிவன்னா யாரு அகம் சிவகா அகம் ஆனந்த ஸ்வரூபா சிவகானா ஆனந்தான்னு அர்த்தம் உபநிஷத் சொல்லுகிறது அதிருஷ்டம் அவ்வஹாரம் அகிராஹியம் அலட்சணம் அச்சித்யம் அவ்வதேஷியம் ஏகாத்ம பிரத்யசாரம் பிரபஞ்சோபம் அதுவை மன் ச விஜேய மாண்டூக்கி உபனிஷத் ரொம்ப அழகாக அதை சொல்லுகிறது அதுவைத்தம் சத்து மன்யன் ச ஆத்மா சேய அந்த ஆத்மஸ்வரூபமாக இருக்கின்ற சிவத்தை தெரிந்து கொள்வாயாக விஜ்னேயா நன்றாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அயம் சிவகா இந்த சிவன் லிங்கஸ்ய தாரணாதேவ லிங்கஸ்யா இந்த இடத்துல லிங்கம்னு சொன்ன சிவம் லிங்கம் ரெண்டு இருக்கு வருவோம் லிங்கம்ங்கிறது இதெல்லாம் ரொம்ப அழகாக இலக்கிய சுவையோடு சொல்லுகிறார் ஆகையினால இந்த லிங்கம்னு சொன்ன என்ன அர்த்தம்னா இந்த ஸ்தூல சூக்ம ஷரீரம் லிங்கம் ஆகினால சாதாரணமா சூக்ம ஷரீரத்துக்கு லிங்க சரீரம்னு பேர் ஏன்னா அது அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம் நம்ம பார்க்கறது கேக்கிறதுக்கெல்லாம் காரணமா ஒண்ணு இருக்கிறதுனால ே அனேனித்தி அதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு பரம்பொருள் இதன் மூலமாக தெரிந்து கொள்ளப்படுவதால் இதற்கு லிங்கம் என்று அதான் கரெக்ட் மாற்றி சொல்லிவிட்டேன் லிங்கம்னு சொன்ன சூக்ம சரீரத்துக்கு லிங்கம்னு பேர் ஏன்னா இந்த சூக்ம சரீரத்தை வைத்து கொண்டுதான் வந்து பரம்பொருள் தத்துவத்தை புரிந்து இந்த ஜடமான சூக்ம சரீரம் எப்படி இயங்குகிறதுன்னா சேத்தனமான ஒரு பொருள் இருக்குன்னு புரிஞ்சுகிண்டு இதுக்கு காரணம் ஒன்று இருக்குன்னு புரிஞ்சுண்டு அதை தெரிஞ்சுக்கிறோம் ஆகையினால இதன் வாயிலாக காரணத்தை நாம் புரிந்து அப்படி ஒரு பொருள் உண்டு லிங்கத்தே பிரம்ம அநேனகி தி லிங்கம் லிங்கம் லிங்கம் லிங்கம் அப்போது இது புரிகிறது இப்போ இந்த சூக்ஷ்ம சரீரத்தின் மூலமாகத்தான் பரம்பொருள் தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளுகிறோம் அதனால் லிங்கத்தை அனேன அனுமீயத்தை அனேன இத்தி லிங்க சரீரம் சாஸ்திரத்தோடு சேர்ந்து ஞாபகம் வச்சுக்கணும் துணை இல்லாமல் லிங்கம் பண்ண முடியாது அன இது லிங்கமாகாது சாஸ்திரத்தோடு சேர்ந்தாதான் இந்த சூக்மசரீரம் பிரம்மத்துக்கு லிங்கம்னு புரியும் வெறுமன கேவலம் தானாவே புரிஞ்சுக்காது அதனால் லிங்கத்தே அனேனை லிங்க சரீரம் லிங்காதேவ இந்த லிங்கத்தை தரிச்சிருக்கிறதுனால தான் இந்த சிவனானவன் ஜீவன் என்னும் தன்மையை அடைகிறான் சிவசிய லிங்கம் கிம் நான் சூக்மசரீரம் சிவலிங்கம் என்ன தெள்ள தெளிந்த ஒற்றுமை உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்லர் பிரான்கு வாய் கோபுர வாசல் தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காடா மணி மிடக்கே அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால் இந்த சரீரம்தான் பெரிய கோவில் தேகோ தேவாலயான்னு சமஸ்கிருதத்தில் சொல்கிற மாதிரி இந்த உள்ளம் பெருங்கோ உள்ளம் பெருங்கோயில் இந்த மனசு பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் இதுதான் வந்து கட்டடங்கள்லாம் கோவிலே மனுஷ சரீரத்தினுடைய அடிப்படையில் தான் வைக்கப்பட்டிருக்கு வள்ளர் பிரான்கு வாய் கோபுரவாசல் இது வழியா தான் கோபுரவாசல் இப்போ இது புரியறதுக்கா தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் தெள்ள தெளிந்தார்க்குன்னு சொல்லிவிட்டார் தெள்ள தெழியாதவனுக்கெல்லாம் ஜீவனே விளங்க ஜீவனே விளங்காது அப்புறம் அது சிவலிங்கம்னு எப்படி விளங்கும் அதனால் தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் இந்த அஞ்சு ஞானேந்திரியங்கள் இருக்கு இதுதான் அஞ்சு வழக்கம் அணையா விளக்கு கள்ளப்புலந்தும் காளாமணி விளக்கு அணையா விளக்குன்னு உபச்சாரம் ராத்திரி தூங்குகிற போது என்ன பண்ணுறதுன்னு கேட்காதிங்க கடைசியில் எல்லாம் கருத்தை கோட்டை விட்டுடுவோம் இங்கிருந்து எங்கேயோ போய்டும் அது அதனால் லிங்கசிய தாரணாதேவ அயம் சிவா ஜீவத்தாம் ரஜேத் ஜீவத்தாம்னா என்ன ஜீவத்தன்மையை அடைகிறான் அயம் சிவனும் அயம் சிவகா ஜீவதாம் பிரஜேத் ஜீவத்தன்மையை அடைகிறது இதனுடைய பொருள் என்னன்னா சூக்ம சரீரத்தை தரிப்பதால் தான் சூக்ஷ்ம சரீரத்தை தரிப்பதால் தான் இந்த சிவன் ஜீவத்தன்மையை அடைகிறான் ஜீவத்தன்மையை அடைகிறான் நீங்கள் இதிலையும் புரிஞ்சுக்கணும் இதே மாதிரி தான் ஈஸ்வரனும் ஈஸ்வரத்தன்மையை அடைகிறான் அவரும் என்ன பண்றாருன்னா அவருடைய உபாதி மாயா உபாதி ஒரு ஸ்லோகம் இதில் வந்தது மறந்து போயிருக்கும் ரொம்ப நாலு நேரத்துக்கு முன்னாடி வந்தது காரணோபாதிச்சை காரிய காரியை காரணோபாதிச்சை காரியோபா காரியசம் எட்டாவது அதெல்லாம் நல்லா ஞாபகம் எல்லாம் நமக்கு நிறைய ஸ்லோகம் வாசின்னே போயின்ட்டு இருக்கோம் என்ன நல்ல கேட்டுருக்கோம் அவ்வளோதான் அதனால் அது அங்கே சொல்லியிருக்கு இப்போ அதை சப்ளை பண்ணிக்கணும் இந்த இடத்துல வந்து ஜீவ ஜீவேதம் கிடையாதுன்னு தான் சொல்லிகிட்டு இருக்குது நான் அதை வந்து இதை வச்சுன்னா நீங்கள் ஈஸ்வரனையும் புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன் அதனால் லிங்க அவருக்கு ஒரு லிங்கம் இருக்குது சர்வஜத்வம் சர்வசக்திமத்துவம் எல்லாம் அறிந்த தன்மை எல்லாவற்றையும் ஆக்கும் தன்மை அழிக்கும் தன்மை இதெல்லாம் அவருடைய விசேஷம் பகவானுடைய விசேஷம் அதெல்லாம் நமக்கு வராது நமக்கு வரணுங்கிற அவசியமும் இல்லை நாம் சிற்றறிவு படைத்தவன் இறைவன் வாலறிவு படைத்தவன் ஆனால் இருவரும் உண்மையில் பேரறிவு வடிவம்னு ஒரு கிளாஸில் சொல்லியிருக்கேன் நினைத்து பாருங்கள் ஆகவே ஜீவதாம் பிரஜேத் ஜீவதாம் பிரஜேத் லிங்கநாசே சிவசிய ஜீவதா வேஷதா குதா லிங்க நாசே லிங்கநாசேன்னா என்ன அர்த்தம் சூக்மசரீரம் உறக்கத்தில் ஒடுங்கும் பொழுதும் ஞானத்தினால் அழிக்கப்பட்ட பிறகும் லிங்க நாசே அஸ்ய சிவசிய இந்த சிவனுக்கு ஜீவதாவேஷதா ஜீவனாக ஆகும் தன்மை குத்தா எங்கே எங்கேன்னு கேட்டால் என்ன அர்த்தம் கிடையாதுன்னு அர்த்தம் ஆக்ஷேபா ஜீவதாவேஷதா ஜீவனாக இருக்கும் தன்மை எங்கே இருக்கிறது இல்லவே இல்லை குத்தஹாங்கிறது கொஸ்டின் மார்க் ஆக்ஷேபமான அர்த்தம் எங்கே இருக்குப்பா ஒன்றும் கிடையாது அப்படின்னு அர்த்தம் அந்த இதில் சொல்றது அயம் ஜீவ லிங்க் ஜீவதம் விரேத்து லிங்க நாசே சதி அசிய ஜீவத்தவேஷா குதிரி பவேத் குற்றி நேற்று எங்கும் வராது ஒரு பொழுதும் ஏற்படாது என்பது கருத்து என்ன தப்பை நீக்கிறதுக்கு தான் சாஸ்திரம் ரொம்ப ட்ரை பண்ணுறதாம் உண்மைய சொல்லிக் கொடுக்கறதுக்கு கூட ரொம்ப முயற்சி பண்ணலை உண்மையை சொல்லி கொடுக்கறத காட்டிலும் ஏற்கனவே பண்ணின தப்பு அப்புறம் புதுசாக நாம கிரியேட் பண்ணிட்டு தப்பு இது எல்லாத்தையும் வந்து ஈஸ்வர சிருஷ்டி ஜீவ சிருஷ்டி எல்லாத்தையுமே நெகேட் பண்றது அப்போ தவறுகளை நீக்கிறதுல தான் ரொம்ப தாற்பயம் காட்டுறது வேறு அது உண்மையை உணர்த்துறதுல கூட நமக்கு எளிமையாக உண்மை விளங்கிடும் இந்த விபரீத பாவனா நிவிற்த்தி அர்த்தம் விபரீத பாவனா நிவத்தி அர்த்தம் தப்பாக புரிஞ்சுட்டே இருக்கும் அந்த தப்பாக புரிஞ்சுட்டு நீக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ பிரயத்தனம் பண்ண வேண்டியிருக்கு பாருங்க விடாமல் அதை திரும்ப திரும்ப படிக்க வேண்டியிருக்கு அந்த கருத்தை சிந்திக்க வேண்டியிருக்கு அப்புறம்தான் நமக்கு அந்த உண்மை புரியும் அடுத்த ஸ்லோகம் शिवये वसदा जीवये वसदा ீவதிவத்தைக்கமனோயஸ் शिवये वसदा ஜீவ சிவத்தைக்கமனோயஸ் சாத்மோ நேத்தர சதா ஜீவ சிவகா ஏவ சதா சிவகா ஜீவகா ஏவ திரும்ப திரும்ப மாற்றி மாற்றி போட்டிருக்கு அதாவது நகைதான் தங்கம் தங்கம் தான் நகை நோக்கம் என்னன்னு கேட்டால் தங்கத்துக்கு வேறாக நகை இல்லை நீருக்கு வேறாக அலை இல்லை அதுபோல பிரம்மத்துக்கு வேறாக ஜீவன் இல்லவே இல்லை அதுதான் இந்த கருத்து அகம் பிரம்மாஸ்மி பிரம்மைவ அகம் அஸ்மி எப்படி ஒன்றாலும் சொல்லலாம் இப்படி மாற்றி சொல்லலாம் நான் பிரம்மமாக இருக்கிறேன்னு சொல்லலாம் பிரம்மமாக நான் இருக்கிறேன்னு சொல்லலாம் அந்த மாதிரி தான் அது சொல்லியிருக்கு அப்படி அதாவது உறுதிப்படக் கூறுவதற்காக இப்ப இவ்வாறு சொல்லியிருக்கு சிவந்தான் ஜீவன் ஜீவன் தான் ஜீவோ பிரம்மைவ நான் பரஹா அப்படிங்கிறதுக்கு விளக்கம் இது ஜீவன் பிரம்மே என்று வேறு அல்ல என்ற கருத்துக்கு விளக்கமாக இது அமைந்திருக்கிறது பரம்பொருளேதான் ஜீவனாக இருக்கிறது ஜீவன் உண்மையில் பரம்பொருளே அந்த கருத்தை தான் அதை ஏவங்கிறது ரொம்ப முக்கியம் இது பரமார்த்த சத்தியம் இதுதான் உண்மையான உண்மை உண்மையை உணராமல் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கருணையோட திரும்ப திரும்ப சொல்றார் பொறுமையா நமக்கு தான் கேட்கறதுக்கு பொறுமை இருக்கா இல்லையான்னு சந்தேகமா இருக்கு அவர் ரொம்ப பொறுமையோடு நன்றாக திரும்ப திரும்ப சொல்றார் புரிய வேண்டி யகா யஹா அனையோகோ ஐக்கியம் வேத்தி எவன் இந்த இரண்டும் ஒன்று என்று அறிந்து ஐக்கியம்னா ஞாபகம் வச்சுக்கணும் யூனியன் மீனிங் கிடையாது ஒன்னஸ் சொல்லுவார்கள் ஒன்றா இருக்கும் ஏகசிய பாவகா ஐக்கியம் ஒன்றா இருக்கும் தன்மை என்று பொருள் ஐக்கியம் என்றால் ஒன்றாக இருக்கும் தன்மை நம்ம பிரிஞ்சு இங்கே பிரிஞ்சிருக்கிற போதும் ஒன்றாக தான் இருக்கு நகைகள் டிசைன் பண்ணியிருந்தாலும் தங்கம் ஒன்றாகவே தான் இருக்கு அது மாதிரி ஒன்றாகவேதான் இருக்கிறது அனையோகோ ஐக்கியம் யகாவேத்தி இதன் ஒன்றாயிருக்கும் தன்மையை எவன் அறிகிறானோ நன்கு அறிந்து கொள்ளுகிறானோ சஹாயேவ ஆத்மக்ய ஏவ இங்கே இல்லை நமது சேர்த்துக்கணும் அவன்தான் ஆத்மஜானி தன்னை பிரம்மமாக தெரிந்து கொண்டவன்தான் ஆத்ம ஜானி நச்ச இத்தர மற்றவர்கள் அல்ல மற்றவர்கள் ஆத்மஜ்யான அல்ல ஷரீரத்தை தேகத்தை ஆத்மானு நினச்சிக்கிறவன் ஆத்மஜ்யானி கிடையாது ஆத்மா பலன்னு நினைச்சுட்டு இருக்கிறவன் ஆத்மஜானி கிடையாது ஆத்மா கடவுளுக்கு கட்டுப்பட்டதுன்னு நினைக்கிறவன் கடவுளால் படைக்கப்பட்டதுன்னு நினைக்கிறவனுக்கு உண்மையான ஆத்ம ஜானம் கிடையாது ஆனா ஆத்மா பிரம்மம்னு எவன் தெரிந்து கொண்டிருக்கிறானோ அவன்தான் ஆத்ம ஜானி உடலை தானாக கருதுபவனும் பல்வேறு ஆத்மாக்கள் இருப்பதாக நினைப்பவனும் ஆத்ம ஜானி இல்லை கடவுளுக்கு கட்டுப்பட்டவன் கட்டுப்பட்டது ஆத்மா என்று நினைப்பவனும் ஆத்மஜானி இல்லை அகம் பிரம்மாஸ்மி கடவுள் எனக்கு கட்டுப்பட்டவர்னு நினைப்பவன்தான் ஆத்ம ஜானி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் கடவுள் எனக்கு கட்டுப்பட்டவர் என்ன அர்த்தம் என் மீது கற்பிக்கப்பட்டவர்ங்கிற அர்த்தத்தில் ஞாபகம் வச்சுக்கணும் இப்படி சொல்கிற போது நம்மளை சரீரமாக நினைக்கவே கூடாது ஸ்தூல சூக்ம காரண சரீரமாக நினைக்காமதன்யஸ்வரூபமாக ஐடென்டிஃபை பண்ணிண்டு தைரியமாக சொல்லலாம் அகம் விரக்ஷ ரேரிவா கீர்த்தி பஷ்டேரிவரவிதமஸ்மி திரவிணகுசவர்ச்சம் சுவேதா அமிர்தோக்ஷிதா உபனிஷத் ரொம்ப தைரியமாக சொத்து அகம் பிரம்மா என்ன அவன் மனசுக்குள்ள தைரியமாக இன்னொருத்தர் கேட்கறதுக்காக சொல்லலை அவன் மனசில் ஆழமாக பதியறதுக்காக சொல்றான் அகம் பரிபூர்ணம் பிரம்மைவ அஸ்மி தப்பா என்ன நான் புரிஞ்சுக்க கூடாது அதனால இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை விளக்க ஆரம்பித்த டைம் ஆயிடும் மணி ஆயிடுத்து நான் கவனிக்கலை விளக்கமாக அடுத்த வகுப்பில் சொல்லுகிறேன் ஓ பூர்ணமத்பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியத்தை பூர்ணஸ் பூர்ணமாதாஜ பூர்ணமேவிஷியாந்திஷாந்திஷாந்திஹரி ஓ